திருமுகம் இருபத்தி எட்டு அச்சேறுதல் கல்வி கேள்விகளாலும் அன்பு அறிவு ஒழுக்கங்களாலும் சிறந்த தங்கட்கு சிவானுகிரகத்தால் தீர்க்காயுலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாக தாங்கள் அனுப்பிய பங்கிக் கட்டும் தபாலும் வந்து சேர்ந்தன தாங்கள் சிவத்தியான சகிதராய் வரவுக்கு தக்க செலவு செய்து கொண்டு தேகத்திற்கு திடம் உண்டாகும்படி உபசரித்து கொண்டு சாக்கிரதையோடு இருக்க வேண்டும் படிப்பிக்கிற விஷயத்தில் அதிக அதிக்ரம பிரயாச எடுத்து கொள்ளப்படாது தங்களுக்கு இருக்கும் கடனை குறித்து அணு அளவும் அஞ்சப்படாது நான் வைகாசி மாத கடைசியில் அவசியம் அவ்விடம் வருகிறேன் இது நிச்சயம் இவ்விடத்தில் நாயக்கர் க்ஷேமமாக இருக்கிறார் ஆயினும் அவர்க்கு இவ்விடத்திலும் நிம்மதியில்லை அன்றி ஒற்றையூர் பாடல்களையும் மற்றவைகளையும் அச்சிடத் தொடங்குகிறதாய் கேள்விப்படுகிறேன் அவைகளை தற்காலம் நிறுத்தி வைத்தால் நான் அவ்விடம் வந்தவுடன் இவ்விடத்தில் இருக்கின்ற இன்னும் சில பாடல்களையும் சேர்த்து அச்சிட்டு கொள்ளலாம் பின்பு தங்கள் நமது சிநேகிதர் மகாஸ்ரீ வேலு முதலியார் அவர்களுக்கு இதை தெரியப்படுத்துவீர்களாக தங்கள் குடும்பக்ஷேமும் சுந்தரம்மாள் புருஷர் சுந்தரப்பிள்ளை முதலானவர்களுடைய க்ஷேமும் மற்ற ஸ்னேகர் முதலானோர் க்ஷேமும் தெரிவிப்பீர்களாக எனக்கு சாவகாசம் இல்லாமையால் இம்மட்டில் நிறுத்தினேன் சிரஞ்சீவி சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் இந்த கடிதம் தங்கள் மட்டில் வேலுமுதலியார் மட்டில் வழங்க வேண்டும் நாயக்கர் வந்த நாள் தொட்டு தேக அசௌக்கியத்தோடே இருக்கிறார்கள் இஃது சென்னப்பட்டணம் ராயல் ஓட்டல் மகாஸ்ரீ வேலுமுதலியார் அவர்கள் மேல்விலாசம் பார்வையிட்டு ஏழு கிணற்றுக்கு வீராசாமி பிள்ளை தெருவில் ஸ்ரீ இரத்தின முதலியார் அவர்களிடம் சேர்ப்பிக்க கோருகிறேன்